அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆராதே நாவினார் சுட்டவடு திருவள்ளுவர் அடக்கமுடைமை என்கிற இந்த அதிகாரத்திலே நம்முடைய மனம் அமைதியாக இருக்க வேண்டுமானால் பணிவு புலநடக்கம் இவைகள் மிக அவசியம் என்று சொன்னவர் நாவடக்கம் மிக மிக அவசியம் என்பதை மூன்று திருக்குறளிலே உபதேசம் செய்திருக்கிறார் இந்த குரல் ஒன்பதாவது குரல் ஒரு உதாரணம் சொல்லி சொல்கிறார் தீயினால் சுட்ட புண் உள்ளாறும் உடம்பில் நெருப்புப்பட்டதென்றால் அது வெளியில் அந்த தழும்பு தெரிஞ்சால் கூட உள்ளுக்குள்ள அந்த புண் ஆறிவிடும் ஆனால் வினால் சுட்ட வடு ஆறாதே ஒருவரை நாம கடுமையா பேசினாலோ தீய சொற்களை நாம் பயன்படுத்தி இருந்தாலோ முதல்ல சொன்னார் நாக்கை காப்பாற்றுப்பா எதை காப்பாற்ற முடியாட்டாலும் நாக்கையாவது காப்பாத்து நாக்கை காப்பாற்றலைன்னா உனக்கு துன்பம் அதிகமாகும் ஒரு கெட்ட சொல் ஒரு தீய சொல் பெரிய கடுதலை உண்டு பண்ணிவிடும் என்று உணர்த்தியவர் இங்கே சொல்கிறார் நாவினால் சுட்டவடு பிறரை நாம் கடுமையாக பேசினால் அது வெளியிலே ஆறினது போல தோன்றினாலும் உள்ளே ஆராது என்று அர்த்தம் தீயினால சுட்ட புண்ணு உள்ளுக்குள்ளே ஆறிடும் வெளியில் வந்து தழும்பு தெரியும் ஆனால் நாக்குனால கடுமையாக பேசினது வெளியில் தெரியாட்டாலும் உள்ளுக்குள்ள அந்த நாம் கடுமையாக பேசினதனுடைய பாதிப்பு அவர்களுக்கு இருக்கும் முதல்ல ரெண்டு குரலில் அதாவது இதுக்கு ஏழு எட்டு குரலில் சொன்னது நமக்கு பாதிப்பு ஏற்படும் ஆனால் இது பிறருக்கு அந்த மனசில் அந்த பாதிப்பு இருக்கும்னு அர்த்தம் நமக்கும் கூட நம்ம அப்படி சொல்லிட்டோமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி இருக்கும் ஆனால் அப்படி பேசினது நம்ம யார்கிட்ட பேசினோமோ அவர்களுக்கு அந்த மனசில் அவர்கள் நம்மள்கிட்ட சாதாரணமாக அன்பாக நடந்து கொண்டிருந்தா கூட உள்ளுக்குள்ள அது ஆழமாக இருக்கும் என்பதை இங்கே உணர்த்துகிறார் ஆகையினாலும் நம்ம அதை பேசக்கூடாதுன்னு அர்த்தம் அது இருக்கும்னு விஷயம் இல்லை ஸ்டேட்மெண்ட் இல்லை தேர் ஃபோர் எனவே நாம் வந்து எந்த காரணத்தை கொண்டும் கடுமையாக பேசிவிடக் கூடாது என்கிற விஷயத்தில் அலர்ட்டாக இருக்கணுங்கிறார் தீயினால் சுட்ட புண் உள்ள ஆறிவிடும் மனசுல ஆறிப்போயிடும் ஒருவனை ஒருத்தன் நெருப்பால தெரியாம சுட்டுட்டான்னு சொன்ன அது உடம்புல இருந்தாலும் மனசுல அப்பவே ஆறிப்போயிடும் ஆனா நாக்கினால தீய சொற்களை உடைய நாக்கு சுட்ட வடு அந்த மனசுல எப்பவும் ஆறாம இருக்கும் ஆறாதேன்னு தேற்றைகாரத்தில் சொல்றார் நிச்சயமா இது ஆறவே ஆராது திரும்ப என்னைக்கா ஐம்பது வருஷம் கழிச்சு கூட சொல்லுவான் நீ அன்னைக்கு பேசினது எனக்கு இன்னும் மறக்கலை எனக்கு இன்னும் அந்த மனசில் அந்த எண்ணம் அந்த வருத்தம் இருக்கிறது அப்படின்னு ஒருத்தன் சொல்வதை நாம் கேட்கலாம் இந்த ஏழு எட்டு ஒன்பது இந்த மூன்று குரட்பாக்கள்லையும் நாவடக்கம் மொழியடக்கம்னு சொல்கிறார்கள் பேசக்கூடிய மொழி இன்மொழியா இருக்கணும் புன்மொழியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் கருத்து அம்பால தொலைச்ச உடம்பும் கோடாரியால் வெட்டப்பட்ட காடும் வடு ஆறிப்போய் மறுபடியும் துளிர்க்கும் ஆனால் சொல்லால் அடிபட்ட புண் ஆறவே ஆராது என்று விதுர நீதியும் சொல்லுகிறது சாணக்கிய நீதியும் நெருப்பு சுடுவதை விட கடுஞ்சொல்லினால் பெறும் துன்பம் அதிகம் என்று சொல்லுகிறது மகாபாரதத்தில் அனுசாசன பருவத்திலையும் தீனால சுட்ட புண்ணு ஆறிடும் கோடாரியால் வெட்டப்பட்ட மரம் மீண்டும் துளிர்க்கும் வார்த்தையினாலே ஏற்படுத்தப்பட்ட புண் ஆறுறதில்லை அப்படின்னு அங்கேயும் சொல்லியிருக்கு வில்லி பாரதத்தில் தீப்புண் உள்ளாரும் அத்தீயை காட்டிலும் கொடிய வாயினால் சுடுவது போன்ற கொடுஞ்சொற்கள் மறைந்து விடுமா அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு இதே கருத்து தான் ஆக பெரியோர்கள் இதை அழுத்தமாக நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறார்கள் விழிப்புணர்வோடு இருங்கள் சொற்களை கவனமாக கையாளுங்கள் பிறகு சொற்களை வெளிப்படுத்திய பிறகு வருந்தி பயனில்லை எனவே சொற்களை மிகவும் அறிவுபூர்வமாக பயன்படுத்தி வாழ்க்கையில் அடக்கத்தை வளர்த்து நமக்கும் பிறருக்கும் மன அமைதியை கொடுக்கின்ற பெரிய நல்ல காரியத்தை செய்வோமாக திருவள்ளூருடைய திருவருள் துணை புரியட்டும் தீயினால் சுட்ட உள்ளாரும்